வணக்கம் நட்டினியின் ஆயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாவது செய்திச் சேவை மே இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு வைகாசி மாதம் எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகி உள்ள சிறுமுக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகப்பன் தமிழக செய்திகள் தயக்கமின்றி பொது இடங்களுக்கு மாணவிகள் வந்து செல்லும் போது கேலி செய்வோரை மூக்கை உடையுங்கள் தன்னம்பிக்கையில் பெண்களாக உருவாகுங்கள் என்று மாணவிகளுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அறிவுறுத்தியுள்ளார் காவிரி நீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கர்நாடக முதல்வராக பதவியேற்க உள்ள குமாரசாமியிடம் கோரிக்கை வைக்க உள்ளதாக புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் நிபா வைரஸ் பாதிப்பு தமிழகத்தில் இதுவரை எந்த ஒரு புகாரும் வரவில்லை என்று தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையின் அலுவல் ஆய்வுக் குழு கூட்டம் வரும் இருபத்தி தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெட்ரோல் டீசல் விலை உயரமல் இருந்தது எப்படி என்று கேள்வி எழுப்பியுள்ளார் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கற்பனை மூலையில் சஞ்சரிப்பதாக தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார் மத்திய அரசு அகில ஐஏஎஸ் ஐ பி பல்வேறு அரசு பணிகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ளதை தவிர்த்து புதிய விதிமுறைகளை திணிப்பதன் மூலம் பணக்காரர்களும் அரசியல் தலையீட்டின் மூலமும் ஐஏஎஸ் ஐ தேர்வு நிர்ணயிக்கப்படும் என்று ஜி வாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார் காவிரி சிக்கலுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடியும் என்ற கர்நாடகத்தின் புதிய முதல்வர் குமாரசாமியின் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மூத்த அமைச்சர் ஓம் பிரகாஷ் ராஜ்பார் அரசியல் எதிரிகளின் பேரணிகளில் கலந்து கொள்பவர்களுக்கு மஞ்சள் காமாலி நோய் பீடிக்கும் என்றும் தன் அருள் கிடைத்தால் மட்டுமே அது குணமடையும் என்றும் சாபம் விடுத்துள்ளது பரபரப்பாகி உள்ளது அனைத்திந்திய இந்து மகாசபை என்ற அமைப்பு கர்நாடகாவின் குமாரசாமி தலைமையில் அமையவிருக்கும் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு செய்து இதன் விசாரணையை அவசரமாக நடத்தவும் கோரிக்கை விடுத்துள்ளது கர்நாடகாவில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடப்பதற்கு முதல் நாள் எம்எல்ஏக்களும் பாஜக பேரும் பேசியதாக காங்கிரஸ் வெளியிட்ட ஆடியோ டேப்கள் போலியானது என்று அந்த கட்சியின் எம்எல்ஏ சிவராம் ஹெப்பர் கூறியுள்ளது திடீர் திருப்பத்தை குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் தொழிற்பேட்டை பகுதி ஒன்றில் தலித் வாலிபரை கட்டி வைத்து அடித்ததில் பரிதாபமாக உயிரிழந்தார் குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் சில நேரங்களில் மத்திய அரசின் ஏஜென்ட் போல் செயல்படுகிறார்கள் என்று சிவசேனா கட்சி மத்திய அரசை கடுமையாக விமர்சித்துள்ளது கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் பரவியுள்ளதை புனேயில் உள்ள தேசிய வைரலாஜி சோதனை உறுதி செய்துள்ளது நிபா வைரசால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்து வந்த செவிலியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதால் மக்களிடையே அச்சம் அதிகரித்துள்ளது காவிரியில் தண்ணீர் திறக்கக் கோரும் நடிகர் ரஜினிகாந்த் கர்நாடகா வந்து அணைகளை பார்வையிட்டால் எங்கள் நிலைமையை புரிந்து என கர்நாடக முதல்வராக பொறுப்பேற்க உள்ள குமாரசாமி கூறியுள்ளார் செய்திகள் நிலவின் மர்மமான பக்கங்களை ஆராய்ந்து பூமிக்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்கும் செயற்கைக் கோள் ஒன்றை சீனா நேற்று வெற்றிகரமாக செலுத்தியுள்ளது இது மாபெரும் லட்சிய இலக்கின் ஒரு பகுதியாகும் பிரேசிலில் உள்ள பிரபல சுற்றுலா தீவு ஒன்றில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பெண் ஒருவருக்கு குழந்தை பிறந்துள்ளது பிரதமர் நரேந்திர முடி நட்புமுறை பயணமாக நேற்று ரஷ்யா சென்றடைந்தார் வெனிசுலா அதிபராக ஐக்கிய சோசியலிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நிக்கோலஸ் மதுரோ மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் வணிகச் செய்திகள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை தொடர்ந்து எட்டாவது நாளாக நேற்றும் உயர்த்தப்பட்டுள்ளது இதுவரை இல்லாத அளவாக சென்னையில் பெட்ரோல் லிட்டருக்கு எழுபத்தி ரூபாயாகவும் டீசல் விலை லிட்டருக்கு எழுபத்தி ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது ஜப்பானின் டொயாட்டா நிறுவனம் செடான் பிரிவில் புதிய ரக காரை அறிமுகம் செய்துள்ளது என்ற பெயரில் அறிமுகமான இந்த கார் மூலம் தனது விற்பனை சந்தையை அதிகரித்துக் கொள்ள டொயட்டா திட்டமிட்டுள்ளது ஆந்திர அரசு பேட்டரி தயாரிப்பு நிறுவனங்களுக்கு சலுகைகளை அளிக்க முடிவு செய்துள்ளது இதன் மூலம் ரூபாய் கோடி அளவிலான முதலீடுகளை ஈர்க்க முடியும் என்று நம்புகிறது ஜப்பானின் கார் தயாரிப்பு நிறுவனமான மாறுதி சூச்சுக்கு மிகப்பெரிய விரிவாக்க நடவடிக்கையில் இறங்கியுள்ளது திருச்சியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப மையத்துடன் ஒப்பந்ததுமையான திட்டங்களை வகுத்து அளிப்பது மற்றும் ஆராய்ச்சியில் ஈடுபடுவது ஆகியவற்றுக்கு இந்த ஒப்பந்தம் வகை செய்துள்ளது கடந்த வாரத்தில் கச்சா எண்ணெய் ஒரு பேரல் விலை எண்பது டாலரை தொட்டிருக்கிறது இது இன்னமும் அதிகரித்து தொன்னூறு டாலரை தொடும் என்கிறது மார்கன் ஸ்டான்லி நிறுவனம் விளையாட்டுச் செய்திகள் ஐ இறுதிப் போட்டியை பாலிவுட்டின் பிரபல நடிகர் ரன்பீர் கபூர் தொகுத்து வழங்க இருக்கிறார் இந்த ஆண்டு ஐ பி எல் போட்டியில் தோனி தலைமையில் கோப்பையை வெல்வோம் என்று தனக்கே உள்ள விதத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர் ஹர்பதன் சிங் தமிழில் ட்விட் செய்துள்ளார் ஸ்பெயினில் நடந்த ரோம் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் ரஃபேல் நடால் எட்டாவது முறையாக ரோம் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார் திரைச் செய்திகள் அரசியல் அறிமுகமாகும் நாஞ்சில் சம்பத் ஆர்ஜே பாலாஜியின் தந்தையாக நடிக்கிறார் முதன் முதலில் என் அம்மாவின் உண்மை கதை வெளியாகி இருக்கிறது என நடிகையர் தளக்கும் படம் குறித்து சாவித்ரி மகள் விஜய சாமுண்டீஸ்வரி நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் நான் துன்பர் சல்மானுக்கு ரசிகனாகி விட்டேன் என இயக்குனர் எஸ் எஸ் ராஜமௌனி தெரிவித்துள்ளார் அர்ஜுன் ரெட்டி இந்தி ரீமேக்கில் சாகித் கபூர் நடிக்கிறார் என அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது தமிழ் படங்களை இயக்கிய விஷ்ணுவர்தன் முதன்முறையாக பாலிவுட்டில் ஒரு படத்தை இயக்குகிறார் இத்துடன் நச்சினையில் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒருமி யோசனை புது அறிவு குவியல் நித்தம் ஒரு முத்து சமையல் சமையல் பாட்டோடு நான் பேசுகிறேன் கதை சொல்லும் நீதி போன்ற உன்னதமான ஒழிகோப்புகளை செய்யினை என்ற இணையதளத்துக்கு வருகை காருங்கள் நன்றி வணக்கம்